ீாமூிகிகேந்திரை பாயனூத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுபி நமாதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தோஸ் त्वमेव त्वमेव त्वमेव त्वमेव त्वमेव देव மேவ மாதமிரவிணம் மேவமேவ நமோவிதையயோ வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபியோபிப்பிர प्रत्यगर्थो ओम ओम பிரம்மவாஹமீ சவுன சீரியவாஹை தேஜஸ்வினாவிவிஷாவை ஓகே ஓம் भगवते பைஸ்வாய மருத்தியவேறியேத்தே கட்டோபென் ரெண்டாவதா மொதல்வல்லீ மொதல் மந்திர பராஞ்சி வதனத் ஸ்வம்பூ த பராங்க பீத்தராமன் கஷித் தீரத்மா ஆவத்தச்சு அமத்தன்ச்சாரியராஹயமர்மராஜ பிரம்ம வித்யார்த்தியாகிய நச்சிகேதுக்கு ஆத்ம தத்துவத்தை திரும்ப திரும்ப பல கோணங்களில் உபதேசிக்கிறார் ஆத்ம தத்துவம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதானது கடினமானது என்ற காரணத்தினால் தானாகவே ஒருவன் ஆத்ம தத்துவத்தையோ ஆத்மா பிரம்மங்கிற தத்துவத்தையோ புரிந்து கொள்ள முடியாது ஆகவே ஒரு ஆச்சாரியர் தகுந்த ஆச்சாரியர் ஆத்ம தத்துவத்தையும் ஆத்மா பிரம்மங்கிற தத்துவத்தையும் உபதேசிக்கத்தான் வேண்டும் ஆகவே பிரம்மவித்யா ஆச்சாரியராகிய யமதர்மராஜா மிகவும் பொறுப்போடு உபதேசம் பண்ணுகிறார் ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலேயே கடைசியிலேயே நாச்சிகேதம் உபாக்கியானம் மிருத்யுபிரோப்தகம் சனாதனம் உத்வாஸ்ருத்வாச்சமேதாவி பிரம்மலோகே மஹீயத்தே என்று முடிஞ்சதாகவே காட்டப்பட்ட இருந்தாலும் மேலும் திரும்பவும் மனதில் நன்றாக இந்த விஷயம் பதிய வேண்டும் என்பதற்காக பல வா சொற்களால் ஒரே உண்மையை பல சொற்களால் திரும்ப திரும்ப சொல்லுகிறது உபனிஷத் அம்மா எப்படியாவது குழந்தைக்கு குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்காக வளர்ச்சிக்காக ஆகாரத்தை எப்படி இல்லாமல் பிசைஞ்சு எப்படி இல்லாமல் காமிச்சு காமித்து அதை ஊற்றாலும் அது மாதிரி அது சாப்பிட மாட்டேங்கும் குழந்த அதை சாப்பிட வைக்கிறது பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கு விளையாட்டு காமிச்சு அதை காமிச்சு இதை காமிச்சு எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அது மாதிரி இந்த சிஷியனுக்கு இது விளங்கவே விளங்காது எத்தனை தடவை சொன்னாலும் அந்த என்ன சொல்கிறது அந்த தன்னுணர்வு இந்த வாசனை ரொம்ப பலமாக இருக்கும் அந்த தன்னுணர்வு அவ்வளோ சுலபமாக போயிடாது ஏன்னா உடம்போடு இருக்கும் உடம்பு நம்மளை வரையறுத்து கொண்டே இருக்கிறது உடம்பு நம்மை ஓயாது வரையறுத்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சிந்தனை எல்லாம் வரையறுக்கப்பட்ட உடம்புக்குள்ளே உட்கார்ந்து சிந்திக்கிற சிந்தனைகள் சிந்தனையே வரையறைக்குட்பட்டது அறிவே வரையறைக்குட்பட்டது நம்ம விறத்திக்ஞானமெல்லாம் லிமிட்டட் தான் என்ன விற்பிக்ஞானமாக இருந்தாலும் சரி விறத்தியே லிமிட்டட் தான் எண்ணங்கள் வரையறைக்குட்பட்டவை எல்லாமே அறிவுங்கிறது எண்ணம் தானே துன்பங்கிறது ஒரு எண்ணம் இன்பங்கிறது ஒரு எண்ணம் அதுவும் வரையறைக்குட்பட்டது தான் வந்து போகிறது ஆனால் இதிலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறது அவ்வளோ சுலபமாக சுலபம் இல்லை ஆனால் இதை இதை தான் விடுவிச்சு ஆகணும் இந்த வரையறைக்குட்பட்டு நமக்கு அதில் இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு இந்த சம்சாரம் இந்த அபிமானம் இந்த ஜகத்து சத்தியங்கிற புத்தி போகணும்னா அவ்வளோ சுலபம் ஜகத்து சத்தியங்கிற புத்தி போகணும் இந்த பேதாத்மா நானாத்மாலாம் வாஸ்தவம் இல்லைங்கிறது புரியறது புரிஞ்சாலும் அது பலமாகணுமே போகிறது அவ்வளோ சுலபமாக என்ன அதுக்காகத்தான் பௌனப்புண்ணியனை திரும்ப திரும்ப உபனிஷத் சொல்கிறது அது மறக்கவே கூடாது அதுக்காக இந்த மந்திரம் ஆரம்பிச்சிருக்கு ஸ்வயம்பூஹு காணி பராஞ்சிப் எத்ரினத்து ஸ்வயம்பூஹு மாயா சகிதம் பிரம்ம இப்படி தான் போட்டுக்கணும் ஸ்வயம்பூஹு இறைவன் அல்லது பிரம்மதேவன் காணி இந்திரியங்களை பராஞ்சி வெளியே செல்லுகின்ற மாதிரி வெத்ரினத்து படைத்து விட்டான் இந்திரியங்கள் வெளியில் போகிறதுக்காக தான் படைக்கப்பட்டதே அதை நம்ம சரியாக உபயோகப்படுத்த தெரியாமல் அவஸ்தப்படுறோம் அதுதான் கஷ்டம் அதில் வேற இந்த அவத்யாமாயா வித்யா என்னத்துக்கு இந்த இந்திரியத்தை கொடுப்பானே இப்படி இந்திரிய விஷயங்களை கொடுப்பானே இப்படி அவஸ்தப்படுத்துவானே நமக்கு தோணும் அது தோணினாலே பெரிய முன்னேற்றம்தான் தெரியாமையும் அதுக்கு பின்னாலே ஓடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாவது விச்சாரம் பண்ணலாம் இந்த இந்திரியங்களுக்கும் இந்திரிய விஷயங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் யோசிக்க வேண்டாமா இப்போ என்ன சொல்கிறோம் நான் கஷ்டப்படுறேன் நான் சுகப்படுறேன் நான் ஆனந்தமாக இருக்கேங்கிறோம் நான் துக்கப்படுறேங்கிறோம் அப்போ என்ன எதோடு நம்மளை சேர்த்துட்டு இருக்கோம் நான் ஆனந்தமாக இருக்கேன் ஐ ஆம் ஸோ ஹேப்பிங்கிறோம் ஐ ஆம் ஸோ ஹேப்பிங்கிற போது என்ன அந்த ஹாப்பினஸுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஐ ஆம் ஸோ சேட் அப்படிங்கிறான் இங்கிலீஷ்லாம் சொல்லணும் இதெல்லாம் என்ன இப்போ தமிழில் சொன்னாலும் நிறைய பேர் இப்போ புரிய மாட்டேங்குது வர வர தமிழ்காரனுக்கு அப்படி ஆயிடுச்சு தமிழனுக்கே அப்படி ஆயிடுச்சு தமிழனுக்கே இங்கிலீஷில் சொன்னா தான் நீ தமிழன் தானே என்ன ஆமாம் என்ன இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் நல்லா புரியுறதுன்றான் அப்போ இப்போ என்னென்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஐ ஆம் ஸோ சே சேடுண்ணா அப்போ நான்னா என்ன சேட்னஸ்னா என்ன அதுக்கு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அது எப்போ பிறந்தது நீ எப்போ பிறந்த யோசிக்கிறதே இல்லை எனக்கு இந்த உலகத்தோட சம்பந்தம் வந்திருக்கு இந்த உலகத்தோட சம்பந்தம் என்னென்னா இந்திரியங்கள் மூலமாக தான் எனக்கு உலகத்தோட சம்பந்தம் இந்த கண்ணுங்கிறது ஒன்று பிறக்கிற போதே எனக்கு இல்லாமல் இருந்ததுன்னா புலி எப்படி இருக்குன்னு தெரியுமா யானை எப்படி இருக்குன்னு தெரியுமா பிறக்கிற போதே எனக்கு கண்ணே இல்லைன்னு வச்சுக்கோ பார்வையே இல்லை அப்படின்னா எனக்கு இந்த புலி எப்படி இருக்குது சிங்கம் எப்படி இருக்குது கரடி எப்படி இருக்குது மனுஷன் எப்படி இருப்பான் ஏன் மூஞ்சியோ எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும் தெரியாது அப்போ தோணும் சுரசமயம் என்ன தோணும் இந்த கண்ணே இல்லாமல் இருந்துட்டால் நல்லதுன்னு தோணும் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்தா இந்த கண்ணே அனாவசியம் தோணும் சில இதெல்லாம் நல்லதெல்லாம் பார்க்குறோம் இதுக்காக நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே அந்த முருகனை பார்க்குறதுக்கு நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னு ஒரு பாட்டு ஒரு பக்தர் பாடுறார் கண்ணு ஒரு கண்ணு போடலே அவருக்கு ஆயிரம் கண் போதாது குற்றால அழகை காணேன்னா இருக்கிற ஒரு கண்ணு படுத்துகிற பாடே போடலை ஒத்த கண்ணை வச்சுட்டேன் அவன் என்னெல்லாமும் பண்ணிட்டுருக்கான் அப்படி ரெண்டு கண்ணை வச்சுட்டு இந்திரியங்கள் வெளியில் போகிறதுனால அதை பார்ப்போமா இதை பார்ப்போமா அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அமெரிக்கா போய் பார்ப்போமா ஜப்பானை பார்ப்போமா ஏன்னா இந்த இந்திரியம் கண்ணு படுத்துகிற பாடு அப்புறம் தேவலோகத்தில் வேறு வர்ணனை பண்ணுறான் அடிக்கடி சினிமாவில் வேற அதை காமிக்கிறான் பிரம்மா ஊர்வசி மேனகா திலோத்தமா டான்ஸு மியூசிக்கு அதை இங்கிருந்தே காமிச்சு வைக்கிறான் இதுதான் இப்படித்தான் இருக்கும் இப்போ இந்திரியங்கள்லாம் வந்து விஷயங்களை உள்ளே போட்டு போட்டு எத்தனை விஷயம் உள்ளே இருக்கோ தெரியலையே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சம் ஏழை நெஞ்சமாக பணக்காரன் நெஞ்சமாக ஏழு நெஞ்சமாக தண்ணி நெஞ்சம் புண்ணாகச் செய்ததனி போதும் பராபரமே அப்படி இருந்தும் ஏழையாக தான் இருக்குதுன்னு தெரிகிறது நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதுன்னு அர்த்தம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம்னால் என்ன அர்த்தம் நிறைய நல்ல எண்ணங்கள்லாம் எண்ணி உபனிஷத்தா உள்ளுக்குள்ள இருக்குன்னா பணக்கார நெஞ்சந்தானே இந்த லௌகிக விஷயத்தே நினச்சுட்டு இருந்தால் அது ஏழை நெஞ்சந்தானே நமக்கும் மற்றவங்களுக்கும் கெடுதலையே நினைச்சி நமக்குன்னு இல்லை இன்னொருத்தனுக்கு கெடுதல் நினைச்சா நமக்கு நல்லதுன்னு நினைச்சுருக்கோம் அது என்ன புத்தி இந்திரியங்களெல்லாம் வெளியில் போற மாதிரியே படைச்சுட்டாருன்னு உபனிஷத்து ஸ்டார்ட் பண்றது ஆனால் நமக்கும் நம்ம உலகத்தோடு நமக்கு எப்படி சம்பந்தம்னா எல்லாம் கரணங்கள் இந்த சரீரமே ஒரு கரணம் கருவி இந்த சரீரத்தில் இந்த கருவிகள்லாம் வேறு அதுக்கு வேறு கண் காது மூக்கு நாக்கு தோல் மசாஜ் பண்ணணும்னு தோன்றது அடிக்கடி அது ஒரு இந்திரியம் வேலை பண்ணுறது அப்போ பார்க்குறதும் கேட்குறதும் புது புது சப்தங்கள் எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ஏகப்பட்ட ஜன்யர் ராகம் இதை தவிர வந்து என்னது ஹிந்துஸ்தானி கர்நாடிக் மியூசிக்கு அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கு அதுலேயும் கிளாசிக்கல் மியூசிக்கு அதுக்கப்புறம் என்ன லைட் மியூசிக்கு ரெண்டு காதை வச்சுருந்து இந்த காது மூலமாக நம்ம படுற பாடு இப்படி வர்ணனை பண்ணி பாருங்க நான் கம்மியாக தான் பண்ணுறேன் வர்ணனை இந்த இந்திரியங்கள் மலங்க புலன் ஐந்தும் ஒவார் கள்ள புல குறம்பு தெரிஞ்சு பண்றது தெரியாமல் இந்திரியங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு நல்லது பண்றதா கெட்டதல பண்றதா அதனால்தான் பெரியவங்க சொல்லிட்டாங்க இதை வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறான் இதுக்கு மாத்திரம் ட்ரைனிங்கே இல்லையே என்னத்துக்கெல்லாமோ ட்ரைனிங் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ட்ரைனிங்கிறாங்க இந்த ட்ரைனிங்கிறாங்க மோட்டிவேஷனுங்கிறாங்க அப்படி பண்ணணும் ஆட்டிடியூடு கல்டிவேட் பண்ணணும் அதை பண்ணணுன்னா எது சின்னதுலேருந்தே கல்டிவேட் பண்ணணும்ப்பா உன்னை பற்றியே உனக்கு பண்ண வேண்டியிருக்கே இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு சின்ன வயசுலையே தெரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் தர்மசாஸ்திரமோ இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குங்கிறது சின்ன வயசுலேயே அவனுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிதுன்னா அவனுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கிடைக்கும் இது ட்ரெயின் பண்ணி தான் இந்த ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட் மற்ற ஃபீல்டில் பண்ணுற ட்ரைனிங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் கல்ச்சருக்காக கொடுக்குற ட்ரைனிங்கெல்லாம் வேறு இருக்கட்டும் அது மெட்டீரியல் ஆஸ்பெக்டு அது வந்து என்னது ஒரு இண்டிவிஜுவல் என்னை நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கல என்ன எனக்கு ட்ரைனிங் யார் கொடுக்கணும் இந்த உடம்புக்குள்ள வாழ்கிற எனக்கு என்னை படைத்த தாய் தந்தை இந்த உடலோடு வாழ்கிறதுக்கு இந்த உடலில் நான் எப்படி வாழணும்னு எனக்கு பயிற்சி தரணுமா வேண்டாம அந்த பயிற்சியை மாத்திரம் இக்னோர் பண்ணினா என்ன ஆகும் சர்வ அனர்த்த ஹேத்து அதுதான் இதுக்கு மாத்திரம் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த உடம்புக்குள்ளே நீ எப்படி வாழணும் இந்த உடம்பை நீ எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற பயிற்சி மாத்திரம் இல்லைவே இல்லை ஆனால் நம்ம சாஸ்திரம் அதைத்தான் பண்ணியிருக்கேன் தர்மசாஸ்திரமாக இருக்கட்டும் யோகசாஸ்திரமாக இருக்கட்டும் பிரம்மசாஸ்திரமாக இருக்கட்டும் எந்த சாஸ்திரமும் இதுக்குத்தான் ட்ரைனிங் அதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு பேர் ஆன்மீக பயிற்சி சாதனை முகாம் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்ப என்ன பேர் இதுக்கு அப்போ இந்த பயிற்சி வேறு இடத்துல கிடச்சா இங்கேந்துக்கு நம்ம போடணும் அப்போ இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அதைத்தான் உபனிஷத்து சொல்லுகிறது இது ஸ்வபாவம் பிரகிருதி பிரகிருத்தே கிரியமானானி குணே கர்மானி சர்வசா காரியத்தே ஹவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை இப்படிலாம் கீதா சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது அதில் இந்திரியங்களை இப்போ இதை கவனிக்கணும் என் கூடவே எனக்கு இருந்து நல்ல இந்த அவன் எனக்கு கெடுதல் பண்ணிவிடுவானோ இவன் எனக்கு கெடுதல் பண்ணிடுவானோ மாமியார் எனக்கு வந்து எதிரியாக போயிடுவாங்களோ நாத்தனார் எதிரியாகிடுவாங்களோ இவங்க பண்ணிவிடுவாங்களோ அவங்க பண்ணிவிடுவாங்களோன்னு வேறு யாரும் வேண்டாம் ஓன் கண்ணு காது மூக்கு நாக்கே உனக்கு போகும் அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத் அந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம் உன்னை நீயே வசத்திக்க உன்னை நீயே தாழ்த்திக்காதேன்னா ஆத்மாவுக்கு உயர்வு தாழ்வு உண்டோ யோசிச்சு பாருங்கள் ஆத்மாவுக்கு உயர்வோ தாழ்வோ உண்டோ சுத்த சைத்தன்யம் வந்து ஒசந்தது சுத்த சைத்தன்யம் தாழ்ந்தது ஆத்மாவை என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம பாடத்தில் ஆத்மாவை வந்து உணர்வுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க உயிர்னே வச்சுக்கோங்க சோல்னே வச்சுக்கோங்க சைத்தன்யமே வேண்டாம் கான்ஷியஸ்னஸ்ங்கிற வேர்டே வேண்டாம் அது அப்புறம் பார்ப்போம் சோல்னே வச்சுக்கோங்க அது அணு பரிமாணமாகவே அது அணுவா விபுவா மத்தியமமாக பெரிய விச்சாரம் வேறு அதன சொல்கிறேன் அப்போது என்னை நானே ஒசத்திக்கணும் என்ன நானே தாழ்த்திக்கப்படாது உனக்கு நீ தான் சத்ரு உனக்கு நீ தான் மித்ரன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான்கிறது வந்து நான் என்பது வளர்ச்சிக்கும் தேய்வுக்கும் ஆதாரமான தத்துவம் நான் வளர்ந்து விட்டேன் நான் தேய்ந்து விட்டேன் நான் வளராது நான் தேயாது பின்ன என்ன வளர்றது என்ன தேயறது நான் அஜானி நான் ஞானி ஞானம் எதுக்கு வந்து எப்படி வந்தது ஆத்மா ஞானமா விற்பிஞானத்தை பற்றி விஷயம் ஆத்மா விஜப்தி ஸ்வரூபம் ஞபப்தி ஸ்வரூபம் அந்த டாபிக்லாம் இல்லை இப்போ ஆத்மாவுக்கு ஏது வளர்ச்சி ஆத்மாவுக்கு ஏது தேய்வு ஆத்மாவுக்கு ஏது வரை கு இது இதே கிடையாதுன்னு தானே சாஸ்திரம் சொல்றது அஜகா நித்யா சாஸ்வதா அயம் புராணஹா இந்த லக்ஷணம் எல்லாம் யாருக்கு அஜோ நித்யாஸ்வத்தோயம் புராணா நஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே இப்பதான் சொல்லிருக்கார் இவரேதான் சொல்றாரு ஹந்தாச்சேன் மன்னியத்தை ஹந்தும் ஹதேன் மன்னியத்தை ஹத்தம் உபௌதௌ ந விஜாநீத்தோ நாயம் ஹந்தி நகன்யத்தை ஒருத்தன் கொல்றேங்கிறான் இன்னொருத்தன் என்ன கொலை பண்ணுறானேங்கிறான் ரெண்டு பேரும் முட்டாள்ங்கிறார் கொலை செய்கிறேன் என்பவனும் முட்டாள் கொலை உண்கிறேன் என்பவனும் முட்டாள் இந்த ஆத்மா கொலை செய்வதும் இல்லை கொலைப்படுவதும் இல்லை ஆத்மா அழிக்க முடியாது உடம்ப வேணா அழிக்கலாம் நான் என்னை நான் உயர்த்தி என்னை நான் தாழ்த்தி கொள்கிறேன்னா ஞாபகம் வச்சுக்கணும் என்னுடைய இந்திரியங்களையும் மனசையும் நான் நல்லா வச்சுக்கிட்டா என்ன நான் உயர்த்திக்கிட்டதாக அர்த்தம் என்ன நான் இந்திரியங்களையும் மனசையும் இது பண்ணிட்டேன்னு சொன்னால் அதோடு தான் என்னை போட்டு கட்டி வச்சுருக்கேன் அதானே கட்டுங்கிறோம் பந்தங்கிறோம் என்னை தனித்தன்மையில் என்னை கட்டி வச்சுருக்கே நான் இந்த நான்கிற தத்துவம் தனித்தன்மையோடு என்னை கட்டி வைத்திருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த தனித்தன்மை என்ன பண்ணுகிறது எங்கே உட்கார்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் வேணால் தூங்கி பாருங்க ஆக ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த தன்னுணர்வு எங்கே இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதா அல்லது வெளியே இருக்கிறதா எங்கே செல்கிறது எங்கே போகிறது எங்கே வருகிறது ஆஹா இந்த அகம் நான் என்கிற தத்துவம் என்ன சொல்கிறது மிஸ்டரின்னு நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன் இந்த மைண்டு தான் பெரிய மிஸ்டரி ஆத்மா மிஸ்டரி இல்லை மைண்டு தான் பெரிய மிஸ்டரி அதனால்தான் அது நிறைய அதை பற்றி பேச வேண்டியிருக்கு ஏன்னா நமக்கு ப்ராப்ளமே இது தானே இதோடு சேர்ந்துன்றிருக்கிறது தானே இப்படி நான் நினைக்கிறேன் இது ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டா சுவாமிஜி இது ரொம்ப ரொம்ப பூனாக்கும் இது வரப்பிரசாதமாக்கும் தான் அது உங்களுக்கு வேதாந்தம் படித்த பிறகு ஒரு வேளை தோண்டலாமோ என்னவோ அது என்ன தோண்டாலும் சரி இந்த தன்னுணர்வு இருக்கிற வரைக்கும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் இந்த தன்னுணர்வை உண்மைன்னு நினைக்கிற வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் போகாது போகவே போகாது ஏதோ ஒரு சட்டில் லெவலியாவது காம்ப்ளெக்ஸ் உட்காந்துக்கும் எங்கேயா உட்காந்துட்டு தான் காம்ப்ளக்ஸு காம்ப்ளெக்ஸ்னால் தெரியுறது இல்லையா ஏதோ அபி ஒரு அபி ஒரு அபிமானம் ஒரு ப்ராப்ளம் எதையோ ஒன்று வச்சுருப்போம் நமக்கு இது இல்லையே போகும் அவ்வளோதான் இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லாத மாத்திரம் பார்த்துட்டு இருக்கும் யாராவது ஒருத்தர் நல்ல நகையாக போட்டுன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கூட இது மாதிரி நானும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் தோன்றுறதுன்னு வச்சுக்கணும் என்னமோ அப்படி தோணுது உங்களை பார்த்த உடனே சொல்லணும் அவ்வளோ நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம் எந்தான் சொல்லணும் நம்ம வந்து நான் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோன் சித் சுக்கி அப்படின்னு ஒரு வேதாந்த புஸ்தகம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அது என்னது படிக்கணும் அதுவும் அதே ப்ராப்ளம் தான் வேதாந்த புஸ்தகம் தான் இது நகைக்கு பதிலாக அதுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன என்ன என்னே அப்படி வச்சுக்கிறேன் வச்சுக்கோ யாராவது அவர் இப்படி ஒரு புஸ்தகம் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்குதுன்னா அதை படிக்கணுமே அப்படின்னா அதுக்கும் மூலம் தன்னுணர்வு தானே தன்னுணர்வு உண்மைங்கிற எண்ணம் தானே அவள் படித்து என்னென்னா அது இந்த மனசில் வந்து வித்யானந்தம் ஓ அந்த அதை படித்து ஒரு சந்தோஷப்படுவோமே சும்மா பொழுதுபோல் டைம் பாசிங் அதுக்காக இந்த உடம்பை விட்டு உடனே கிளம்ப முடியும் வெளியில் போகிற மாதிரி அவுட்டிங் போகிற மாதிரி இந்த ரூமை விட்டு அந்த பக்கம் கிளம்பி போகிற மாதிரி கொஞ்ச நேரம் நான் இங்கே உட்காந்துருக்கேன் கொஞ்சம் எதாவது கேட்டு மாதிரி இங்கே இருந்ததுன்னு வச்சுங்கோ உள்ளுக்குள்ளே நான் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோன் அப்பப்போ இந்த க இந்த கபாலத்தை ஒரு கேட்டு போட்டு வச்சுக்கிறது இல்லாடி டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்ன வேணா திறந்துக்கிறது அது வழி அப்படியே நான் கிளம்பிடுவேன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு என்ன வேணால் காவலுக்கு ரெண்டு நாயை வேணாலும் போட்டு விட்டு வெளியில் அப்படியே கொஞ்சம் டூர்லாம் போய் அப்புறம் திரும்பவும் வரணும்னு தோணுனே வெளியில் வந்து நின்றுனு சுவாமி உள்ள கோயிலுக்குள்ளே நுழைகிற மாதிரி அப்புறம் திரும்பவும் இதை ஒரு ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது பண்ண முடியுமா முடியாது சும்மா பே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் யோசிங்க சிந்தனை சிந்தியுங்கள் தோழர்களே தோழிகளே சிந்திக்குங்கள் சொல்ல வேண்டிதான் சிந்திக்கிறதுக்கு விஷயம் கொடுத்து தான் சிந்திக்க சொல்கிறேன் சும்மா ஒன்றும் சிந்திக்க சொல்லலை அது நம்மளையே சிந்திக்கணும் அப்போது இதை வச்சு நீங்கள் நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் எவ்வளோதான் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும் குருக்கிட்டிருந்து படிக்கிறது கால் வாசி நாம் யோசிக்கிறது கால் பகுதி மற்றவங்கள்டருந்து ஷேர் பண்ணுறது கால் நீங்கள் நல்லா புரிஞ்சு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா முழுசாக புரியும் ஆச்சாரியாத் பாத மாதத்தே பாதம் சிஷ்யஸ்வ மேதையா பாதம் சிரமச்சாரிபியா பாதம் காலக்கிரமேணச்ச ஆகினால இந்த இந்திரியங்களை வெளியில் போகிற மாதிரியே படச்சுட்டார் இந்திரியங்கள் உள்ளே போகிறதுக்கு இந்திரியங்களுக்கு உள்ள வேலையே இல்லையே அதுவும் யோசிக்கணும் கண்ணுக்கு உள்ளே என்ன வேலை காதுக்கு உள்ளே என்ன வேலை மனசுக்கு உள்ள இது மூக்குக்கு என்ன வேலை உள்ள வெளியில் இருக்கிறத உள்ள சொல்கிறதுக்கு தானே இது வச்சுருக்காங்க கேட்டு தானே நவத்வாராணி என்னது சர்வ கர்மாணி மனசா சந்நாஸ்தே சுகம் வசி நவத்வார புரே தேஹி நைவ குருவன் நக்காரயன் ஆக இந்திரியங்கள் வெளியில் போகிற மாதிரியே படச்சுட்டார் அதனால் என்ன இந்திரியங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சுகத்தையாக கொடுக்கறது ரெண்டும்யும் சேர்த்து தான் கொடுக்குறது பெயர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இதை எனக்கு பிடிக்காது இதை எனக்கு பார்க்க பிடிக்கலை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தால் பிரவிற்த்தி பிடிக்கலைன்னா நிவத்தி ராகத்வேஷம் அதே மாதிரி இந்த ராகம் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த ஹிந்துஸ்தானி பிடிக்கவே இல்லை கர்நாடக சங்கீதம்னா பிடிச்சிருக்கு கர்நாடக சங்கீதம் எனக்கு பிடிக்கவே இல்லை சினிமா பாட்டுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் பழைய சினிமா பாட்டு தியாகராஜ பகதர்னா பிடிக்காது இப்போ யாராவது பாடியிருக்கணும் இது வரும் சொன்னாலே உங்களுக்கு தெரியுது அப்புறம் அதே மாதிரி தான் வாசனையாக இருக்கட்டும் இதுலேயே நாள் காலங்காலமாக நமக்கு எது அனுபவம்னா இந்த விஷயானுபவந்தான் விஷயானுபவம் பர்சன் ஒரு ஒருத்தட்டையும் சில பேர் நடந்துக்கிற முறை பிடிக்கிறது சில பேர் நடந்துக்கிற முறை பிடிக்கலை ராகத்வேஷம் ஆக இந்த காமம் குரோதம் ராகத்வேஷம் இதெல்லாம் உள்ள வருது இந்திரிய விஷயங்களுக்கு சம்பந்தம் ஏற்படு இந்திரிய விஷயங்களோட இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களோட சம்பந்தம் ஏற்படுறதுனால கிருஷ்ண சுருட்டார் இந்திரியஸ் இந்திரியஸ அர்த்தே ராகத்வேஷ் வியவஸ்திதௌ ஒன்றும் பண்ண முடியாது சாய்ஸ்லெஸ் தவிர்க்க முடியாது இல்லை இல்லை நான் ராகத்வேஷத்தை விட்டுவிடேன்னா இந்திரிய விஷயங்கள் இருந்தால் ராகத்வேஷம் வந்து தான் அதெல்லாம் நீ ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறது விஷயம் வேற ராகத்வேஷம் வருமா வராதானா வந்துதான் நீ ராகத்வேஷத்துக்கு மதிப்பு கொடுக்குறியா இல்லையாங்கிற சமாச்சாரம் வேற ராகத்வேஷம் வரத்தான் செய்ய இந்திரியசார்த்தே ராகத்வேஷித ஆனால் நீ என்ன பண்ணணும் தயோகோ வசம்னா ஆகச்சேத் அதுக்கு வசப்படாதே ஏன்னா உங்ககிட்ட நீ படித்து வச்சுருக்கிற திருக்குறள் எல்லாம் திருடின்னு போயிடும் அது தௌஹியசிய பரிபந்தினவ் நீ படித்து வச்சிருக்கிற வித்தையெல்லாம் எல்லாம் உரன் என்னும் தோட்டியான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அது எழுதுன்னு போயிட்டே இருக்கும் ஆக தௌஹியசிய பரிபந்தினவ் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த இருவரும் எதிரிகள்னர் இது அந்த ஸ்லோகத்தில் வச்சுக்கணும் இந்த இடத்துல ஆக இந்திரிய ஸ்வஜம்பூகு காணி பரானத்து அதனால எப்ப பார்த்தாலும் எழுந்த உடனேயே டிவி ஆன் பண்றான் சீக்கிரம் காஃபியை குடிக்கணுங்கிறான் அப்புறம் பல்லு தச்சுக்கலாங்கிறான் எழுந்த உடனே இதெல்லாம் இந்திரியம் அவ்வளவு வேலை பண்றது அது இந்திரியங்கள்லாம் வந்து நமக்கு அனுகூலத்தையா கொடுக்க போறது யோசிக்க வேண்டாமா என் கூடவே இருந்து குழிப்படிச்சு ஒரு வழி பண்ண நான் என் கண்ட்ரோலுக்குள்ள இவன் வரணும் அதுதான் துஷ்டாஸ்வாயுவ சாரதே கெட்ட குதிரைகளுக்கு சமமானதுன்னு சொன்னார் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கார் ஆஹ எஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா சதா வேறு போட்டார் எப்போவும் யுக்தேன மனசா இப்படி தான் படிச்சுருக்கோம் மந்திரத்தை பார்த்தா தெரியும் சதா சுச்சி யுக்தேன ம ஆறாவது தஸ்யேந்திரியானி வசியானி சதஸ்வாயுவ சாரதே மறக்கப்படாது அதுக்கு தான் நிறைய ஹோல் லைஃபே இந்த ட்ரைனிங் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்டதே மனுஷரீரம் இந்த மனித உடல் உயிர் பயிற்சி பெறுவதற்காகவே உயிருக்கு தரப்பட்டிருக்கிறது ஆக அதனால் என்ன பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் நான் தஸ்மாத் பிரம்மா அப்படி படைச்சுட்டார் அதனால இவன் என்ன பண்றான் பிரம்மா படைச்சார்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா பிரம்மனையே கேள்வி வைக்க வேண்டாமோ கேட்கலாம் அது மாதிரி சிந்திக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லைன்னா என்ன பண்றது அதை மாதிரி சிந்திக்கிறதுக்கு அதாவது மக்களுடைய சிந்திக்கிற சூழ்நிலை இப்போ இந்த ஆசிரமம்னா இந்த இடத்துல இதைத்தான் சிந்திப்போம் ஊருக்குள்ள இருக்கிற மாலில் போய் இதை வேதாந்தமாக சிந்தனை பண்ணுவோம் பெரிய பெரிய மால்லாம் கட்டி வச்சுருக்காங்க அங்கே போய் உட்காந்து கட்டோபனிஷத்தை படிக்கிறேன் நான் சொல்ல முடியும் பகவத்கீதை படிக்கிறேன் நான் சொல்ல முடியும் ஆசிரமம் எதுக்கு இருக்குது இது மாதிரி சிந்தனைகளை சிந்திக்கிறதுக்காக தான் இருக்குது இங்கே லௌக்கிக விஷயங்களை சிந்திக்கிறதுக்காக இல்லை அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிறவங்க லௌக்கிக விஷயங்களை பார்க்குறவங்களுக்கு அது தேவைப்படலாம் நம்ம சிந்திக்கிற விஷயமே இது சிந்திக்க வேண்டியது கர்த்தவியம் இது மஸ்ட்டு பண்ணித்தான் ஆகணும் சத்தியம் வத தர்மஞ்சர ஆர்டர் கட்டளை வேதத்தினுடைய கட்டளை ஏஷ ஆ தேச ஏஷ உப தேச வேதத்தை ஒத்துண்டா தானே வேதத்தோட கட்டளையை நம்ம கேட்க போகிறோம் திருக்குறளை ஏற்றுக்கொண்டா தானே திருக்குறளுடைய கட்டளையை நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம் ஆஹ தஸ்மாத்து பராங் பஷியத்தி எனவே என்ன பண்ணுறான் இவன் இவன் பாருங்க இவன் இவனையே இவங்க பார்க்கறது இல்லை அதாவது பார்க்கப்படுகின்றவைகளையே பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர பார்ப்பவனை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பார்ப்பவனுக்கு வரவில்லையே அதான் கேள்வி எல்லாத்தையும் அனுபவிக்கிறேனே அனுபவிக்கின்றவனுக்கு அனுபவிக்கின்றவனை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையே அனுபவிக்க முடியாதுங்கிற விஷயம் வேற எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுக்கே பிறவி போராதேங்கிறான் எப்படி அதுக்குள்ளே வயசாகிடுத்துங்கிறான் கொஞ்ச நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு கடவுள் ரொம்ப நாளைக்கு வேற கொடுக்கல இந்த உடம்புல ஆக என்ன இதில் அனுபவிக்கிறதையே பார்த்துன்ருக்கான் எத்தனை தடவை அனுபவிச்சாச்சு கண்ணால் பார்த்தாச்சு எத்தனை தடவை காதால் கேட்டாச்சு அனுபவிச்சாச்சு ஆனால் ஆசை தீர்ந்துதான்ண்ணா அதுதான் முடியலன்னா நஜாத்து காம காமானாம் உபபோகேன்னு சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்தமேவ பூஜா ஏவாபி வர்த்தத்தே இந்த ஆசை மாத்திரம் அடங்கிறதே இல்லை இப்போ இங்கே இந்திரிய விஷயங்கள் ஆசைக்கு போயிட்டோம் ஆசைதான் காரணம் காமஹா ஏவ ஆத்மஜானஸ பிரதிபந்தா விஷய சுக இச்சா ஏவ ஆத்மஜான இந்த தன்னை பற்றி அறிந்து தன்னுணர்வை பற்றிய உண்மையை அறிந்து அந்த அறிவிலே நிலைத்து நிற்பதற்கு இடையூறாக இருப்பது ஆசை இந்திரிய விஷய சுக ஈச்சா அனுபவித்து அனுபவிச்சு அனுபவிச்சு திரும்ப திரும்ப அனுபவிக்கணுன்னு தான் தோன்று சரீரம் தேஞ்சு போனதுக்கு அப்புறம் முடியலேங்கிறான் வருத்தப்படுறான் வேறு அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் நான் பண்ணினேன் இதை பண்ணினேன் இதை பண்ணினேன் முடியலையேன்னு கவலையாக இருக்குதுண்ணா நல்லவேட உனக்கு இது இதுலேருந்து விடுதலை கிடச்சதுன்னு நினைக்க வேண்டாமோ இந்திரிய விஷயங்கள்லேருந்து நான் முடியாது அதாவது நாமளாக நன்றாக இருக்கிற போதே இதெல்லாம் ஜெயிச்சுட்டோம்னா நமக்கு நல்லது இல்லாட்டி வயசான காலத்தில் அனுபவிக்க முடியலேன்னு வருத்தப்படுவோம் இருக்கிறவன்தான் நம்ம என்ன நல்லா இருக்கிற போதே உடம்பில் சக்தி இருக்கிற போதே பட்டினி இருந்து பழகிட்டோம்னா நல்லது இல்லாட்டி விரத்தம் இருக்கிறது நல்லது இல்லாட்டி சாப்பாடு கிடைக்காம போ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க சின்ன வயசுலையே நீ இதை கட்டுப்படுத்தி பழகிக்கோ வயசான பிறகு நீ இதை கட்டுப்படுத்தி என்ன ஆகிறது அது தானாகவே கட்டுப்பட ஆரம்பிக்கப்பட்டுப்படுறதில்லை நீ கட்டுப்படுத்த வேண்டியதில் ஒன்றாலும் உன்னா எதையும் ஒரு அனுபவிக்க முடியாது அப்புறம் துக்கம் ஏக்கம் வேற அனுபவிக்க முடியல அனுபவிக்கிறவனையெல்லாம் பார்த்து பார்த்து வேற இது அவன் வந்து எங்கே இருக்கிறவங்களாம் அனுபவிக்கிறத பார்த்து பார்த்து நம்ம ஏங்கணும் எனக்கு இந்த சுகம் போச்சே போச்சே போச்சேன்னு அதுக்காக சொல்கிறது நவே வயசு எஸ் சாந்தா சாந்த சத்பி தாதுஷு க்ஷீயமானேஷு சாந்தி கஸ்யன ஜாயத்தை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதாவது இளமையிலேயே நீ புலன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பழக வேண்டும் அவன்தான் அமைதி பெறுவான் இளமையிலேயே எவன் புலனடக்கத்தை நன்கு பழகுகிறானோ அவன்தான் உண்மையில் அமைதி பெறுவான் வயதான பிறகு நீ என்ன கட்டுப்படுத்தப் போகிறாய் தாதுஷு க்ஷீயமானேஷு சாந்தி கசியன ஜாயத்தை யாருக்கு தான் சாந்தி வராதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா அதை கூட நான் ஒத்துக்கல வயசான பிறகு நீ என்ன தான் கட்டுப்படுத்துறது இளமையிலேயே நீ ந கட்டுப்படுத்துறதுக்கு பழிக்கும் அப்போ தான் முதுமையில் நீ வந்து நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா முதுமையில் இந்திரியங்கள்லாம் சரியாக வேலை செய்யாது நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது குளற கண்கள் மங்க என்ன செய்வாய் துணையார் வருவார் அப்போ முன்னாலேயே நீ இது அபியாசம் பண்ணி வச்சுருந்தா கண்ணு தெரியாட்டி போகட்டும் காது கேட்காட்டி போகட்டும் ஆண்டவன் இருக்கான் உள்ளே மாடுமனை போனாலென்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பன் போனால் என்ன கண்ணு போனாலும் என்ன காது போனாலெண்ண மூக்கு போனாலென்ன கிட்னி போனால என்ன என்ன போனால் என்ன அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஸ்மி ஆஹா இது என்ன பண்ணுற அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் மந்திரத்தோட அர்த்தத்தை தான் சொல்கிறேன் ஆஹா ஸ்வஜம் பூஹு காணி பராஞ்சி இந்த பிரம்மதேவன் வெளியில் போகிற மாதிரியே படைச்சு இதை ஹிம்ச பண்ணி ஹிம்ச இந்திரியங்களுக்கு என்ன தெரியும் பாவம் கண்ணுக்கு காது அது என்ன பண்ணித்து அதை யூஸ் பண்ணுற நம்ம தானே அக்ரமம் பண்ணிட்டுருக்கோம் அது நமக்கு நல்லதுக்காக தான் இருக்குது திருமூர சொன்ன மாதிரி அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கும் அமரரும் அஞ்சு அஞ்சும் அடக்கும் அச்சேதனமாம் என்றுட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அதை விட இன்னொரு நல்ல பாட்டு பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துள மேய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன மேய்ப்பாறும் உண்டாய் வெறியும் அடங்கினால் ரெண்டும் நடக்கணும் மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே பார்ப்பான் யாரு திரும்ப திரும்பி பார்ப்பானா பார்ப்பான்னு சொன்ன ஜீவாத்மா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஜீவாத்மா உடம்புக்குள்ள இருந்துட்டு உலகத்தை பார்க்கிறவனுக்கு பேர் பார்ப்பான் எல்லாரும் பார்ப்பான் தான் உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் இன்னொரு பேர் உடலுக்குள் இருந்து கொண்டு எது உலகையெல்லாம் அனுபவிக்கிறதோ எது உலகத்தையெல்லாம் பார்க்கிறதோ கண்ணால் பார்க்கிறதோ காதால் கேட்டு பார்க்கிறதோ மூக்கால் முகர்ந்து பார்க்கிறதோ நாக்கால் சுவைத்து பார்க்கிறதோ தொட்டு பார்க்கிறதோ அதுதான் பார்ப்பான் ஜீவாத்மா பார்ப்பான் அகத்துளே வார்த்தை பாருங்கள் பார்ப்பான் அகத்துளே என்ன அர்த்தம் ஜீவாத்மாவுக்குள்ளே அப்படின்னா ஜீவாத்மாவுக்குள்ளே தான் உடம்பு இருக்குதுன்னு அர்த்தத்தில் சொல்வது பால் பசு ஐந்துளை ஞானேந்திரியங்கள் அஞ்சு இருக்குது இது என்னென்னா மேய்ப்பாரும் இன்றிய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை வெறித்து தெரிவனை அங்கே காலம் இந்த கடைக்கெல்லாம் போகிறது சினிமா கடைக்கு போகிறது கடைக்கு போகிறது நகை கடைக்கு போகிறது புடவை கடைக்கு போகிறது அங்கே அந்த வீட்டுக்கு போகிறது இந்த வீட்டுக்கு போகிறது அரட்டை அடிக்கிறது கதை பேசுகிறது அப்புறம் ஓஞ்சு போகிறது வர்றது மாத்திரையை போடுறது தூங்கிறது கிளம்புறது பார் பசு ஐந்துலை மேய்ப்பாரும் இன்றிய யாரா கண்ட்ரோல் பண்ணுங்க அங்கே போகாது இங்கே போகாதுன்னா அடி கிடைக்கும் அவங்களுக்கு என்னை யார் சொல்கிறது ஆஹா மேய்ப்பாரும் இன்றியே உன்னை யாரும் சொல்ல வேண்டாம் நீயே உனக்கு சொல்லிக்கலாம் மாட்டேன் அவ்வளோதான் மேய்ப்பாரும் இன்றியே இதை மேய்க்கிறதுக்கு ஆள் இந்த நானே இருக்கேன் நானே இதை மேய்க்க மாட்டேங்கிறேன் அப்படி அர்த்தம் எனக்கே இதை மேய்க்கணும்னு தோணலை இந்த பசுமாட்டை மேய்க்கணும்னு எனக்கு தோன்றவில்லை அது சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லது பண்ண போகிறது நான் நினச்சிட்டு இருக்கேன் மேய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவனை ரொம்ப சுற்றுறது ஓவரா சுற்றுறது மேய்ப்பாரும் உண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல புத்தி வந்து ஒழுங்கா பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்ல புத்தி வந்து நம்மளே நம்மளை மேய்க்கணும் நமக்கு தோணும் என் உடம்பை நாம் மேய்க்கணும் என் கண்ணை காதை மூக்கை நாக்க தோலைங்கிற பசுவை நாம் மேய்க்கணும் மேய்ப்பாரும் உண்டாய் அப்புறம் நான் மேய்க்கிறதுக்கு போனாலும் அது விடாது இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம் மனஹா இத்தனால அது தப்பாகவே பழகிருக்கு அவ்வளோ லேசில் நான் சொல்கிறது கட்டுப்படாது திமரும் இழுக்கும் அஞ்சு பசு அஞ்சு பக்கம் இழுக்கும் யோசிச்சு பாருங்க மாடு நம்ம கூப்பிட்டா பேசாமல் வந்து உட்காந்துட்டு பூஜைக்கு உட்காந்தா பரவாயில்ல அது பிடிச்சி இழுத்து கட்டிப்பட வேண்டியிருக்கு ஆ வெறி அடங்க மாட்டேங்கிறது அதுக்கு போய் போய் பழக்கம் மெய்ப்பாரும் உண்டானாலும் கட்டுப்படணுமே சுவாமியை நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் முடியலையே அப்படின்னு ஜாக்கிரதையாக பண்ணணும் அதை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக அதை அப்ரோச் பண்ணணும் மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் அது வெறியும் அடங்கணும் அதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு ட்ரை பண்ணால் வந்து அடு ரெண்டு பத்து ஜென்மாவை கூட அடங்கலாமோன்னு யாருக்கு தெரியும் பத்து ஜென்மாவில் அடங்கிட்டால் பெரிய விஷயம் ஆக மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் அடங்கினால் அடங்கினால் வள்ளுவர் அடிக்கடி சொல்லுவார் அதாவது நீ பின் அப்படிம்பார் ஆரா இயற்கை அவா நீ பின் அப்படின்னா நீக்கிறது அவ்வளோ இல்லைன்னு அர்த்தம் அப்படி பண்ண முடிஞ்சா அப்படி நிறைய இடத்துல வருது அந்நிலையே பேரா இயற்கை தரும் மெரியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே பார்த்தா உபனிஷத் புத்தகத்தை தான் பார்ப்பேன் கேட்டால் உபனிஷத்தை தான் கேட்பேன் மோந்தா உபனிஷத்து தான் மோந்துப்பேன்னு சொல்லிவிடாது அப்புறம் வந்து என்னென்னா பேசினா உபனிஷத்தை பற்றித்தான் பேசுவேன் ஏதோ இதுக்கு இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் நரிஷ்மெண்ட்டு வேணும் அதுக்கு சாப்பிடுவேன் சுவாது அன்னம் ந து யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் ஆக என்னால் கிடைச்சத சாப்பிட்டுண்டு ஹைஜீன் ஃபுட்டு என்ன ப்ராப்பர் ஃபுட்டு வேணும் உடம்புக்கு நரிஷ்மெண்ட் வேணும் அது எதுக்குன்னா படிக்கிறதுக்காக தானே ஆக இந்திரியங்கள் மெய்ப்பான் வெளியும் அடங்கினால் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமேனா என்ன அர்த்தம் ஆனந்தத்தை கொடுக்கும்னு அர்த்தம் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்கு எல்லாத்தையும் விடு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏன் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாமே லைஃபன பண்ணு நல்லா பண்ணு ரெண்டும் வரும் ஏன் உச்சுக்கோ ஏன்னா சுக்கமும் வரும் துக்கம் வரும் துக்கத்துக்கு நீ தயாராக இருந்தால் ஆனந்தமாக என்ஜாய் பண்ணு எனக்கு என்ன பொறாமையான் என்ன வரும்போது எங்கள் பக்கத்துலேயே வரக்கூடாது ஆனால் வேதத்துக்கு அதை கருணை அதுதான் வேதத்தோட மகிமை வேதத்தில் என்ன சொல்கிறது நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன்னு வச்சு கேட்கலன்னு அந்த காலத்துலந்தே இருக்குது நான் சொன்னதை கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ போய் அனுபவப்பட்டு வா ஆனால் நான் உனக்கு எப்போவும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன் அதுதான் வேதம் இல்லை நம்மளை மாதிரியா நம்ம ஒன்று நான் இப்போ சொன்னதை கேட்கல நமக்கு ஈகோ என்ன நான் நான் இப்போ நான் சொல்கிறதை அப்புறம் நீ வந்த உள்ளே கடத்த மாட்டேன் உன்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் நம்மளோட ஈகோ நம்ம சொல்கிறத அவன் கேட்கல ஏன்னு ஆனால் வேதத்துக்கு ஈகோலாம் கிடையாது அது நீ என்னைக்கு வேணாலும் வாப்பினேன் நான் உனக்கு காத்துக்கிட்டே இருக்கேன் சொல்லிக் கொடுக்குறேன் எஸ்தி விதகும் சகாயம் ந தஸ்ய வாச்சபி அஸ்தி எதீகம் ஸ்ருணோத்யலகும் ஸ்ருணோத்தி வேதமே சொல்வது நீ நிஜமாக கேட்குறியா கேட்குற மாதிரி கேட்குறியான்னு கேட்குறது நல்லா கெழுப்பா நல்லா கேட்டால் தான் உனக்கு பிரயோஜனம் இல்லாட்டி உனக்கு வழி தெரியாமல் மாட்டிப்பேங்கிறது எதீகம் ஸ்ருணோத்யகம் ஸ்ருணோத்தி நகிப் பிரவேத சுக்ருத பந்தாமிதி சுக்ருத பந்தாம் நகிப் பிரவேத நல்ல வழியை நீ அறியாமல் போய்விடுவாய் நான் சொல்லுகின்ற வார்த்தையை கவனமாக கேடு காது கொடுத்து கேடு கருணாபியாம் பூரி விஸ்ருவம் ஸ்ருணுயாம பத்ரம் ஸ்ருணுயாம ஆகா இந்த இதை சரி பண்ணுறதுதான் பெரிய வேலையை அதைத்தான் சாஸ்திரத்தில் அடிக்கடி கிருஷ்ண சொல்ற ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ லக்ஷணத்துக்கு இந்த ஞான பலத்துக்கு உலநடக்கந்தான் ரொம்ப முக்கியம் எதா சம்ஹர்த்தே சாயம் கூஷ இந்திரிணீந்திரிபிய பிரா பிரதிஷித்தா அப்புறம் முடிக்கிற போதுதான் சொல்கிறார் தஸ்மைய மகாபாஹோ நிஹீத்தி சர்வந்திரிபிய பிரா பிரதிஷ்டித பதினோருஷ்லோகம் ஸ்திரலட்சணத்தில் பதினெட்டுத்தில் பதினோருஷ்லோக்கம் இந்திரிய நிகிரகத்தை பேஸ் பண்ணித்தான் போறது அப்புறம் தானி சர்வாணி சம்யமிய யுக்த ஆசீத மத்பரா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி என்ன தியானம் பண்ணு வசேகி எஸ்ய இந்திரியாணி தசிய திரும்ப ஞான நிஷ்டைக்கு இந்திரிய எவ்வளவு முக்கியம்ங்கிறத அழகா சொல்றார் நம்ம வந்து வெறுப்போட பண்ணக்கூடாது சந்தோஷமாக பண்ணணும் பெரிய பிரயோஜனம் கிடைக்கணும்னு இந்த அல்ப பிரயோஜனத்தை ச சரி சுவாமி இந்து என்ன கிரகம் கிராம்னு சொல்கிறீங்க பண்ணுறேனே எனக்காவா பண்ணுறனே நீ நிம்மதியாக இருக்கிறதுக்குள்ளோ வழி சொல்கிற அப்படிப்பட எனக்கு நல்லது எனக்கு சாஸ்திரத்துக்கு லட்சணமே என்ன ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இது சாஸ்திரம் நன்மையை எனக்கு உபதேசம் செய்து என்னை துன்பத்திலிருந்து பாதுகாப்பதல்லவோ சாஸ்திரம் அப்போ சாஸ்திரம் மாத்தா சொல்கிறது நான் கேட்டு ஆகணும் சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இருந்ததுன்னா சாஸ்திரம் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறது கேட்டு ஆகணும் எனக்கு நல்லது தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஃபோர்ஸ் பண்ணப்பட நம்மளே வந்து கட்டு அதுக்கு தான் விட்டு கொடுத்துருது எல்லாம் போயிட்டு வரட்டும் ஒரு நாளைக்கு எல்லாம் அழுத்து சளித்து வருவான் என்னது அந்த எனக்கு சினிமாதான் ஏன் வருது அந்த பூம்புகாரில் வந்து இந்த கோவலன் வருவான் திரும்பி கண்ணகிக்கிட்ட கண்ணை கிட்ட வந்து வர்றதை வந்து அந்த பாட்டு வர்ணனை பண்ணும் அந்த பாட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவன் வந்து செல்வம் இழந்து பணத்தை இழந்து இதை குணத்தை இழந்து தன்னையே இழந்து தப்பித்து வந்தானும்மா பாவம் தனியாக நின்றானும்மா காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் கற்ப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றான் அம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு எப்படி வந்தான் பாரு பல்லக்கை என்ன பல்லக்கில் போனால் பல்லக்கை தேடி அலைந்தானம்மா அண்ணா குழியில் பள்ளத்தில் விழுந்தவன் பல்லக்கை தேடி அலைந்தானம்மா அண்ணா சரியான பாட்டு எப்படியோ தப்பிச்சு வந்தான் அதனால் இந்திரிய நிக்கிறதுக்காக இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு புலனடக்கம் எவ்வளோ வேணாலும் சிந்திக்கிறேன் ஏன்னா இதுதான் நமக்கு கூடவே இருந்துருக்கு இதோடு தான் வாழ்ந்தாகணும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் கூட இந்திரியங்கள் விழிப்பு இந்திரியங்களை பயன்படுத்துகிறது தான் விழிப்பு நிலை இந்திரியங்கள் ஓய்வெடுத்து தான் கனவு நிலை ஆனால் கனவு நிலையிலும் கனவு நிலையிலையும் இந்திரியங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஆகையினால் இந்த ஜாகிரதாவஸ்தா சொப்னாவஸ்தா ரெண்டு அவஸையிலையுமே இந்திரியங்கள் அது ஒரு இந்திரியங்களை கற்பனை பண்ணுறது அது கற்பனை இந்திரியங்கள் இங்கே வந்து வாஸ்தவமான இந்திரியங்கள் ஆக தஸ்மாத் எனவே எப்போ பார்த்தாலும் பாஹ்ய பிரவருத்தி தான் பொறுமையாக உட்காந்து சிந்தனை பண்ண முடியல தன்னை பற்றி நினைக்காமல் எதையெல்லாமோ நினச்சின்னு இருக்கே உன்னை பற்றி நினைப்பா உன்னை தெரிஞ்சிக்கோ உன்னை உன்னை சரி பண்ணுறது தான் வேலை அதுக்குத்தான் ஜென்மா ஒன் வேஸ்ட் பண்ணிவிடாதே அதுலேயும் இதுலையும் மனசை செலுத்தி உன்னை மறந்துடாதே உன்னை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ நான் விவகாரம் பண்ணுறேன் எப்படிப்பட்ட நான் அதை பார்த்து வச்சுக்கோ அதுதான் சொல்கிறது பரா தஸ்மாத்து தேர்ஃபோர் சிருஷ்டியே இப்படி படைப்பே இப்படி இருக்கிறதுனால அரிபவனை அறியாமல் அறியப்படுபவைகளையே அறிந்து கொண்டிருப்பது அறிபவனுக்கு இயல்பாக இருப்பதால் புரியதா அறிபவனை அறியாமல் அறியப்படுபவர்களே அறிந்து கொண்டு இருப்பதால் என்ன சொன்னே மறந்து வச்சு அறியப்படுபவர்களே அறிந்து கொண்டு அறிபவனை அறியாமல் இருப்பதால் முதல்ல சொன்னது வராது இனிமே பரவாயில்லை ஒற்றும என்ன தெரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டே இருக்கேன் அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்ன தெரிஞ்சுட்டா தான் எனக்கு பிரயோஜனமே என்ன தெரிஞ்சுக்காமல் வாட்ரு எல்லாம் தெரியும் என்ன தெரியலன்னா என்ன பிரயோஜனம் வேணா நீங்கள் சொன்னால் சுவாமி உங்களை தெரியாதா நீங்கள் அஞ்சரை அடி உயரும் எண்பது கிலோ வெயிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் உடம்பை பற்றின ஞானம் இந்த உடம்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் சொல்லக்கூடிய எனக்கும் இந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம் இந்த உடம்பு மூலமாக நான் வைக்கிற உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இந்த சம்பந்தம் வாஸ்தவமா இல்லை இது பர்மனெண்ட்டா இது இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது இதுக்கு ஒரு முடிவு இருக்குது ஆதி இருக்குது அந்தம் இருக்குது இந்த ஆதி அந்தமோட சம்பந்தத்தை நான் எதுக்கு போய் இவ்வளவு தூரம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கேள்வி நியாயமான கேள்வியாக அந்நியாயமான கேள்வியாக ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி ஆனால் இந்த கேள்வியை மாத்திரம் யாரும் கேட்காமே இருந்தால் வாழ்க்கை போயிடும் இப்போ ஜாதகம் யாருக்கு விழுந்து விழுந்து ஜோசியம் பார்க்குறோமே ஒரு திருக்குறளை கூட படிக்க மனசு வரமாட்டேங்கிறது விழுந்து விழுந்து ஜோசியத்துக்கு மாத்திரம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே ஏன் இது அவன் போன ஜென்மா கதைங்கிறான் முந்தின ஜென்மாங்கிறான் அதுக்கு அடுத்த ஜென்மா சரியா இப்போ இந்த ஜென்மா இருக்கட்டும் இனி வரப்போகிறது எப்படி இருக்குன்னா இந்த இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் கஷ்டந்தான் அதான் நீ திருக்குறள் படிக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் நீ நாலஞ்சு வருஷம் உனக்கு கஷ்ட காலம்தான் நீ கீதையோ திருக்குறளோ எதுவும் படித்து உனக்கு நிம்மதியாகப்போ இருக்க போகிறதில்லை அதுக்கப்புறம் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறதுண்ணா அதுவா இது போய் கேட்கறது என்னென்ன கடன் தொல்ல ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டா சேருவாடா மாட்டாடா இன்னெல்லாமும் இந்த லௌகிக விவகாரம் ஆ தஸ்மாத் பராங் பஷதி நீங்களும் சொல்லலாம் சுவாமிஜி இந்த டா எனக்கே எப்படி தோன்றுன்றது ரொம்ப நேரம் இதுலேயே இந்த டாப்பிக்லேயே நான் உட்காந்துட்டேன் அதனால் இதை சொல்லி ஆகணும் இதை பற்றியே யோசிச்சுன்னு இருக்கேன் நான் இந்த கிளாஸ் நான் எடுக்கிறதுனால இதை பற்றியே சிந்தனை மனசில் ஓடின்ட்டுருக்குறதுனால இந்த மந்திரமே ஓடின் இருக்கு எழுந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் திரும்ப பார்த்தாலும் இந்த மந்திரமே உள்ளே ஓடின்னு இருக்கிறதுனால இந்த மந்திரம் வேலை செய்கிறது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை பஸ்மாத் பராங் பஸ் சத்தி தேர் அப்படி இருக்கிறதுனால படைப்பே அப்படி இருப்பதால் அவன் என்ன பண்ணுறது வெளியில் போகிறான் அதில் ரொம்ப ஓவராக போயிடுறாங்கிறார் ஓவராக போயிடுறான் அதனால் என்ன ஆகிடுறதுன்னா என்ன சொல்கிறது கடைசி காலத்தில் வேதாந்தன்னா சாகர காலத்தில் சங்கராசங்கரானா சொல்லுவாங்க அப்படியா வந்தால் பரவாயில்ல சாகர காலத்துலேயே வர்றாங்களே அந்த காலத்துலேயும் பண்ணாங்கன்னா அப்புறம் அடுத்த ஜென்மாக என்னவோ தெரியாது சாகரத்துக்கு முன்னாடி தெரிகிறதுன்னு வச்சுங்களேன் ஒரு கொசு ஒரு பதினஞ்சு கொசு அப்புறம் ஒரு ஐம்பது நாய் ஒரு இருபத்தஞ்சு கழுத அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி முள்ளு மரம் இப்படி நம்ம கண்ணு முன்னாலும் இந்த உடம்பெல்லாம் உள்ளே போய்ட்டு வரணும் நீ நான் என்ன பண்ணணும் நமக்கு எனக்கு அப்படி தோன்றுறது பயப்படாதி ஏன் சுவாமி இப்படி எல்லாம் அநாவசியமாக கற்பனை பண்ணுறீங்கன்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது பயப்படணும் நியாயமான பயம் வேணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாமல் இருக்கிறது அஜானமுங்கிறார் திருவள்ளுவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அறிவுடைமையில் சொல்கிறார் இதை அறிவாளி எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவான் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அதுக்கும் இருக்கும் அங்கே பயம் தேவையில்லை இது நியாயமான பயம் ஆஹ அந்தராத்மன் அந்தராத்மானம்னு அர்த்தம் அந்தராத்மானம் ந பசியத்தே சங்கராச்சார சொல்கிறார் எவன் எல்லாவற்றையும் உணர்கிறானோ அவனை உணராமல் உணரப்படுபவர்களையே உணர்ந்து என்னதுன்னா உழலுகிறான் நம்ம போட்டுக்க வேண்டியதான் எல்லாம் ஊதானு உழலுகிறான் உணர்ந்து உணர்பவனை உணராமல் உணரப்படுபவைகளையே உணர்ந்து உழன்று கொண்டிருக்கிறான் என்னைக்குத்தான் இவனுக்கு நல்ல கதி வரப்போகிறதோ தெரியலையேன்னு ஆக அந்தராத்மானம் ந பசியத்தி தன்னை பார்க்க மாட்டேங்கிறான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஊரில் இருக்கிற எல்லாரை பற்றியும் அபிப்பிராயம் ஜட்ஜ்மெண்ட்டு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு வச்சுருக்கான் ஒரு ஒருத்தரை பற்றியும் மாமியாரை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நாத்தனாரை பற்றி ஒரு ஜட்மெண்ட்டு ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஜட்மெண்ட்டு ஒய்ஃபை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாரை பற்றி இதெல்லாம் என்ன மோஷமாக கொடுக்க போகிறது ஏதோ லௌகிக விவகாரத்துக்கு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டு தேவைப்படலாம் இருக்கும் அதுவும் அழவாக இருக்கணும் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அவங்க இப்படி இவங்க இப்படி அதை பற்றி பேசுகிறதுல ஒரு ஆனந்தம் ஆஹ் அந்தராத்மானம் ந பசியத்தி தன்னை பார்ப்பதில்லை ஆனால் என்னென்னா யாரோ சில பேர் இந்த மாதிரி கேம்புக்கு வந்து அது சொல்கிறார் கஷ்டித் தீராக அடுத்தலாம் எனக்கு போயிட்டோம் அனுப்பு ஒரு வழியாக வந்துவிட்டேன் அதாவது ஸ்வஜம்பூஹூ காணி பராஞ்சி எத்ரினத்து ஃபுல் ஸ்டாப் பிரம்மதேவன் அல்லது இறைவன் மாயையோடு கூடிய கடவுள் தன்னுடைய மாயா சக்தியினால் இந்திரியங்களை ஜீவர்களுக்கு அதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஜீ உயிர்களுக்கு இந்திரியங்களை புரத்தே செல்லுமாறு படைத்து உயிர்களை துன்புறுத்தி விட்டார் போலும் போலும் அப்படி தான் எடுத்துக்கணும் ஆகையினால் இந்த உயிர்களெல்லாம் தன்னை அறியாமல் உலகத்தையே ஓயாது பார்த்து கொண்டிருக்கின்றன அனுபவித்து கொண்டு இருக்கின்றன தஸ்மாத் எனவே தேர் ஃபோர் பராங் பசியத்தி பராக்கு தான் பார்த்துட்டு இருக்கான் இந்திரிய விஷயங்களையே பார்த்துட்டு இருக்கான் இந்திரிய விஷயங்களுக்காக ஏங்கிறான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தோசை சாப்பிடலாம் தோசை சாப்பிடாம இன்னும் மாறுக்கு அப்படிங்கிறான் இல்லையா ஜபம் பண்ணாமல் இன்னும்மா இருக்குன்னு சொல்லுவோமோ சொல்கிறாங்க அது கொஞ்சம் சில பேர் சொல்கிறாங்க ஜபம் பண்ணாமல் என்னவோ மாதிரி இருக்குன்னு சொல்லப்படாதோ படிக்காமல் என்னவோ மாதிரி இருக்குன்னு சொல்லப்படாதோ தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதை சொல்லின்னு இருக்காங்க பராங் பஷத்தி அந்தராத்மானம் ந பஷதி என்னதுன்னா கஷ்டித் தீரா யாரோ ஒரு தீரன் தீரன்னா என்ன அர்த்தம்னா புத்தியையும் மனசையும் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவன் அர்த்தம் தியம் இந்திரியா ரக்ஷதி இது தீரகா தீர சப்த நிர்வச்சனம் தீரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புத்தியை இந்திரியங்களிலிருந்து எவன் பாதுகாத்து கொள்ளுகிறானோ அவனுக்குப் பெயர் தீரன் புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம்ங்கிறாங்க இல்லையா அது மாதிரி தீரகான்னு சொன்னால் இந்த இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கான் இது என்னது சத்ரு இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு சத்ரு யாருக்கு மனசுக்கு அதனால தான் கிருஷ்ணா சொன்னார் கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரியங்கள் ஜீவனுக்கு நண்பன் கட்டுப்படுத்தப்படாத இந்திரியங்கள் ஜீவனுக்கு பகைவன் பந்துர் ஆத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மயவாத்மனாஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத் ஆத்மையுவது அஞ்சு ஆறாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் பகவத்கீதை ஆறாவது அத்தியாய் ஆகா அந்த ஸ்லோகமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பந்துர் ஆத்மா ஆத்மன்தஸ்ய தஸ்ய ஆத்மனா ஆத்மா பந்து ஏன ஆத்மனாயேவ ஆத்மாஜிதா எவன் ஆத்மா ஜெயிக்கப்பட்டதோ அப்படின்னா அந்த இடத்துல அர்த்தம் வந்து இந்திரியங்களும் மனமும்னு அர்த்தம் ஆத்மசப்தத்துக்கு ஏன ஆத்மனே ஆத்மா ஜித தமன ஆத்மா பந்து அப்படி படிக்கணும் அதாவது பந்துர் ஆத்மாத்மனஸ்தேனாத்மத்மனா ஜித இந்த ஸ்லோகமே அவ்வளோ அழகு அநாத்மனஸ்து சத்ருவே அஜித்த ஆத்மனங்கிறார் சங்கராச்சாரர் அநாத்மன அஜித்த ஆத்ம கட்டுப்படுத்தப்படாத இந்திரியங்கள் சத்ருவே வர்த்தேதாத்மவத்ருவத் கட்டுப்படாத இந்திரியங்கள் அதுவே சரு கட்டுப்படுத்தப்படவில் ஜாகதைய புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஆக தீரகா இந்த தீரகாங்கிற பதம் ரொம்ப முக்கியம் தீரகாங்கிற சப்தம் அடிக்கடி வரது உபனிஷத்தில் கீதையிலும் பகவான் உபயோகப்படுத்துறாரு மாத்திரஸ் பருஷாஸ் கௌந்தேய சீத்தோஷ்ணு ஆகமா பாயினோ நித்திய தாம் ஸ்திதிஷ்ஷார எம்ஹி நியே தேருஷம் புருஷ ருஷப சமது சோமத்வாய கல்பத்தை அஹீரஹ என்ன பண்ணுறான் இதெல்லாம் வேண்டாம் ஜனங்கள் போற மாதிரி நான் கண் போன போக்கிலே கால் போக கூடாது அந்த பாட்டை மனச வச்சுண்டு இவன் என்ன பண்ணுறான்னா இந்திரியனுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கார் செயற்கரிய செய்வார் பெரியர் சொல்லியிருக்கிறார் ஐந்தவித்தான் ஆற்றல் சொல்லியிருக்கார் உரன் ஓரைந்தும் காப்பான்னு சொல்லியிருக்கிறார் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் சொல்லியிருக்கார் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல்னு சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணரும் கீதையில் சொல்லியிருக்கார் எல்லா மகான்களும் திரும்ப திரும்ப புலனடக்கத்தை பற்றி அப்படி வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் வற்புறுத்தி சொல்லுகிறார்கள் வலினா அதுக்கு பலம் ஜாஸ்தி இந்திரிய நிகிரகம் பண்ணுறவனுக்கு பலம் ஜாஸ்தி எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் ஆகையினால தீரகா பிரத்யக் ஆத்மானம் ஐக்ஷத்து ஐக்ஷத்துங்கிறது பார்த்தான்கிறது இருக்குது சம்ஸ்கிருத்தில் சங்கராச்சாரியார் சொல்கிறார் கால சந்தசி கால அநியமாத் அப்படிங்கிறார் பார்த்தான்ங்கிறது பார்க்கிறான்னு அர்த்தம் இங்கே ஐக்ஷத்து பசி பிரத்யக் ஆத்மானம் பராக்கு இங்கே பிரத்யக் பிரத்யக் சங்கராச்சாரிய சொல்ற பிரத்யக்குங்கிறது வந்து ஆத்மாவை குறிக்கிற சொல் பிரத்யக்ச அசௌ ஆத்மா சிரத்யக் ஆத்மா அதாவது தன்னை அர்த்தம் தன்னை பார்க்கிறான் தன்னை தன்னை பார்க்கிறான் எல்லா உலகத்தை பார்க்கல தன்னை பார்க்கிறவனை பார்க்கிறான் ஆத்மானம் ஐக்ஷது எப்படி பார்க்கிறான்னா ஆவருத்த சக்ஷு கண்களை மூடியவனாய் அப்படின்னு இருக்குது மந்திரத்தில் கண்களை மூடியவனா பார்த்தா கண்ணை மூடினா தெரியுமா ஆத்மா கண்ணை மூடி பாருங்கள் ஆத்மா தெரியுறதான்னு பாருங்க சகப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா அங்கேயும் இந்திரியம் வேலை செய்யணும் கண்ணை மூடி நான் ஆத்மாவை பார்க்குறேன்னு வச்சு கூட ஆத்மாவுக்கு ஏதாவது இருக்கா நிறம் இல்லை ஆத்மா ஏதா சத்தமா ஒலியா ஒலி இல்லை ஆத்மா நிறமன்று ஆத்மா ஒலியன்று ஆத்மா மனமன்று ஆத்மா சுவையன்று ஆத்மா ஆத்மாவை மசாஜ் பண்ண முடியுமா உடம்ப மசாஜ் பண்ணலாம் ஆத்மாவை என்ன மசாஜ் பண்ணுறது முடியாது ஆக எந்த இந்திரியத்துக்கும் அது உட்படாது ஆனால் இந்திரியங்கள் எல்லாத்தையும் அது உபயோகப்படுத்துகிறது அனிந்திரியா இந்திரிய வியாபாரவான் இந்திரியங்களை செயல்படுத்துகிறவன் ஆனால் அவன் இந்திரியம் இல்லை மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகள் என்னுடையவைகள் நான் மெய் அல்ல நான் வாய் அல்ல நான் கண் அல்ல நான் மூக்கல்ல நான் செவி அல்ல இவைகள் என்னிடம் இருக்கும் கருவிகள் நான் உலகத்தை பார்ப்பதற்கு இவைகள் என்னிடம் கருவியாக இருக்கின்றன அதற்கும் மேலும் எனக்கு தவ இருக்குமானால் இன்னும் என்னெல்லாமோ எனக்கு தெரியலாம் என்ன தெரிஞ்சாலும் என்ன ஆப்ஜெக்ட் தானே சப்ஜெக்ட் இல்லையே ஆக ஆவருத்தக்ஷுகுனா இந்த இடத்துல இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுற கண்ணு வந்து உபலக்ஷணம் கண்ணு மாத்திரமில்லை கண்ணை மூடி காதை மூடி மூக்கை மூடி நாக்கை மூடி தோலை மூடின்னு போட்டுக்கணும் எல்லாத்தையும் மூடி அப்படின்னு அப்போ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் தர்மமான வழியில் செலுத்தி ஸ்ரோத்ராதீன் இந்திரியான் அன்னியே சம்யமாக இந்திரியா அக்னிஷு துகுபதி எல்லாத்தையும் ஹோமம் பண்ணுறான் சரியான பொருளை தான் ஹோமத்தில் போட முடியும் எல்லாத்தையுமே போட முடியும் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் ஹோமகுண்டமாக சொல்கிறது சாஸ்திரம் அப்போ கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் ஹோமகுண்டம்னால் ஹோமகுண்டத்துக்குள்ளே அக்னி இருக்குது அக்னின்னா உள்ளுக்குள்ளே யாரு அந்த பார்க்குற சக்தி அக்னி ஸ்வரூபமாக இருக்குது அப்போ நான் என்னெல்லாம் உள்ளே போடுறேன்னா அது ஒழுங்காக போடணுமே அது வந்து தர்மமான வஸ்துவாக இருக்கணும் நியாயமாக போடணும் அளவாக போடணும் எப்படி ஹோமம் பண்ணுற போது அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கோ அப்படி இந்திரியங்களுக்கு விஷயங்களை கொடுக்குறதுக்கும் ஒரு நெறிமுறை இருக்கிறது அதன்படி தான் செய்யணும் இதுக்கெல்லாம் ஆச்சாரக்கோவை படிக்கணும் தமிழில் ஆச்சாரக்கோவைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது லைப்ரரியில் வேணா எடுத்து படித்து பாருங்க எப்படி இருக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் எவ்வளோ சாப்பிடணும் எல்லாம் நியமங்கள்லாம் போட்டிருக்கு அஹா ஆவருத்த சக்ஷு சரி எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க ஆத்மாவை எதுக்கு பார்க்கணும் எதுக்கு இந்திரியங்களெல்லாம் இப்படி போட்டு கட்டுப்படுத்தணும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஆத்மாவை பார்க்குறதுக்கு என்ன காரணம் உலகத்தை பார்க்கறதுக்கு என்ன காரணமோ அதே காரணம்தான் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் புரியலை என்னது ஒன்றுமே புரியல பாட வேண்டியது பாட வேண்டிதான் ஒன்றும் புரிய மாட்டேன் ந ரூபமசேக தத்தோ பலபியத்தே அதுதான் அழகான ஸ்லோகம் நான் தோ நச்சாதிர் நச்சசம்பிரதிஷ்டா இது என்னன்னே புரியலேங்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணரே சொல்கிறார் ந ரூப சேக ரூபமே என்னென்னு தெரியல நான்தஹா இதுக்கு முடிவும் இல்லை நச்சாதிஹி ஆரம்பமும் தெரியல நச்ச சம்பிரதிஷ்டா இது நிற்கவும் நிற்காது மாறிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் அனுபவங்கள் ஓயாது மாறிக்கொண்டே இருக்கின்றன இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் மாறி மாறி வருது அதனால் என்ன பண்ணுறதுன்னா அஸ்வத்த மேனம் நிலையற்ற இதனை அஸ்வத்தம்னா அரசமரம் இல்லை நிலையற்ற இதனை அஸ்வத்த இந்த நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய அனுபவத்தை அதோடு ஒட்டிக்காதேங்கிறார் வேற ஒன்றும் பண்ண முடியாது இதோடு நம்ம வந்து ரொம்பவும் ஒட்டிக்கக்கூடாது நம்ம உடம்பு நம்ம மனசோடையே நம்ம ரொம்ப ஒட்டிக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா பற்றற்ற தன்மையினால் உறுதியாக வெட்டிவிட்டு எப்பொழுதும் ஆத்மா ராமனாகவே இரு தத்த்பதம் தற்பரிமார்கித்தவியம் எஸ்மின் கதா நன்னு நிவர்த்தி பூயா எந்த ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு விட்டால் மீண்டும் உனக்கு உலகப்பற்று உடல் பற்று உள்ள பற்று எந்த பற்றும் வராதோ அதனை பற்றிக்கொள் பற்றப்பற்று விடற்கு பற்றற்றான் பற்றினை பற்றிக்கொள் எதுக்காக நான் அமிர்தத்வம் இச்சன் ரொம்ப அழகாக விரும்பி இதுன்னு தான் அந்த பற்று வச்சா சாவை கவலைப்படணும் சைத்தன்ய ஆத்மாவை புரிஞ்சுட்டால் ஷாவே கிடையாது ஷாவு இதுக்கு வந்துட்டு போட்டு இது யார் கேட்டால் இது பிறக்க பிறந்துருக்கு வளர்ந்துருக்கு வியாதியை அனுபவிக்கிறது இது இறக்க போகிறது போயிட்டு போட்டுமே இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னா தற்காலிக சம்பந்தம் மித்யா சம்பந்தம் வாஸ்தவ சம்பந்தமே இல்லையே இந்த உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எனக்கு உள்ள சம்பந்தம் வாஸ்தவமான சம்பந்தமா வாஸ்தவமான என்ன சாமியாருக்குன்னு நினச்சிக்காங்க ஒரு ஒருத்தருக்காகவும் சம்பந்த என்ன சம்பந்தம் வாஸ்தவமான சம்பந்தம் ஒரு பொய்யான தொடர்பு உண்மையில்லாத தொடர்பு ஒரு மாய தொடர்பு இந்த மாய தொடர்புக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு ஆகவே என்ன பிரயோஜனம்னா அமிர்தத்வம் மரணமற்ற தன்மை மரணம்னா இந்த இடத்துல மோக்ஷம்னு அர்த்தம் அமிர்தத்துவத்தை விரும்பி மரணமின்மையை விரும்பி உடலுக்குத்தான் மரணம் உள்ளமும் மாறி எண்ணங்கள் மாறிட்டே இருக்குது நான் ஒரு காலத்தில் அப்படி நினச்சிட்ருந்தேன் இப்படி இப்படி நினைக்கிறேங்கிறான் அந்த எண்ணம் செத்து போச்சுங்கிறான் நீங்கள் அன்னைக்கு பார்த்த ஆள் வேறே இன்றைக்கி பார்த்த ஆள் வேறேங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு இருந்த குணநலன்கள் வேறு இன்னைக்கு இருக்கிற குணநலன்கள் வேறு நான் மாறியிருக்கேன்னு அர்த்தம் அப்ப மாறுறது எது மாறுவது மனம் சேருவது இனம் ஆக என்ன மாறுவது மனம் மனசு மாறத்தானே செய்யும் மாறுறதோட இணைந்து கொண்டிருக்கிற நான் யார் மாறாதவன் மாறாத என்னையே நான் சார்ந்திருக்க வேண்டுமா மாறுகின்ற மனத்தை சார்ந்திருக்க வேண்டுமானு கேள்வி ஆகவே மாறுறதோட சம்பந்தம் வச்சுக்காதே அதுக்கு இருக்கிற சம்பந்தம் இது ஆகையெல்லாம் அமிர்தத்துவம்னால் இதுதான் மரணமற்ற தன்மை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வளர்ச்சியும் இல்லை அஜகா நித்யா சாஸ்வத்தா புராணா அகம் அஜகா அஸ்மி அகம் சாஸ்வதா அஸ்மி அகம் புராணா அஸ்மி இது மற்றவங்களுக்கு புரியுங்கிற கவனையும் எனக்கு இல்லை புரிஞ்சால் நல்லது புரியல என்னாலும் ஒன்றும் இல்லை புரிஞ்சுறப்போ புரிய போகிறது நமக்கு என்னைக்கு இன்னைக்கு புரிஞ்சுது மற்றவங்களுக்கு என்னைக்காக புரிய போகிறது முடிஞ்ச வரைக்கும் நான் பெற்ற இன்பம் பெருக நம்ம சொல்லின்னு இருப்போம் உலகத்தில் அதுதான் சம்பிரதாயம் சொல்லு ஓ சொல்லு அவங்களுக்கு அந்த பிரயோஜனம் புரிஞ்சுதுன்னா அந்த பிரயோஜனத்தை அவங்களும் அடையட்டும் அமிர்தத்துவமி சன்னு ஆவருத்த சக்ஷு சன்னு ஆத்மானம் பிரத்யகாத்மானம் ஐக்ஷத்து கஹா ஐக்ஷத்து தீரஹா ஈக்ஷத்து கதி தீராக ஏகவச்சனம் யாரோ ஒர்த்தந்தான் பகுவட்சனத்தில் போடலை தீராக போடலை எதத்தாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தா இருக்கு ஆனால் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்றார் அதாவது பகவோ ஜான தபசா பூதா மத்பாவமாகதாக சொல்றார் எத்தனையோ பேர் இந்த ஞான யோகத்தினால் அடைந்திருக்கிறார்கள் சொல்றார் ஒரு இடத்துல அந்த அதாவது ஒரு ஒருத்தராக வர்றது நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரேர் தான் அர்த்தம் ரொம்ப அரிது தான் இந்த இதுக்கு வந்து உட்காந்து பொறுமையாக இந்த ஒரு மந்திரத்தையே ரெண்டு நாளைக்கு சொன்னாலும் பொறுமையாக கேட்டு உட்காந்துன்னு இருக்கிறது கடினம்தான் விஷயம் புரிஞ்சால் போகும் ஆக இந்திரிய நிகிரகத்தோட தமகா சுருக்கமாக சொன்ன வேதாந்தத்தில் சொல்கிற தமஹா புலநடக்கம் அதுக்கு விவேக வைராக்கியங்கள்லாம் சாதனம் ஏன்னா தமஹான் சமதம உப்புரமான்னு சொன்னால் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு விராகம் இருக்குது அப்போ அதெல்லாம் அண்டர்ஸ்டூட் ஆவருத்த சட்சுகு ஈஸ் இக்குவல் டு சாதன சதுஷ்டய சம்பன்னகா ஆவருத்த சக்ஷுன்னா கண்களை மூடியவனாய் கண்களை மூடியவனாய்னா என்ன அர்த்தம் கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்தையும் மூடியவனாய் அப்படின்னா அதுலேருந்து விலகின்னு அர்த்தம் அதுக்கெல்லாம் இந்திரிய விஷயங்களில் போகாமல் ஆத்ம வித்யக்கு வந்திருக்கான் இங்கே வித்யா ஆனந்தம் ஆவருத்தக்ஷுஹு ஆவருத்த சக்ஷு தீரகா அமிர்தத்வம் இச்சன்னு தீரகா அமிர்தத்வத்தை விரும்பிங்கிற இச்சன்னு விரும்பி அறியாமையிலிருந்து விடுபடுவதுன்னு அர்த்தம் அமிர்தத்துவத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் மரணம்னு சொன்னால் சாஸ்திரத்தில் அறியாமைக்குத்தான் மரணம்னு பேர் அக்ஞானத்துக்கு தான் மரணம்னு பேர் ஆக அந்த அறியாமையிலிருந்து விலகிறது மிருத்யு விலகிறது சொல்றம் புனரித்தம் மகதா பிரயாசிரவிறின் நிரோதம் ஆத்மானி உச்சத்தை அமிர்தத்வம் அமரண தர்மத்துவம் நித்ய சுவாவதாம் இச்சன்னு ஆதிசங்கர் ஒரு அர்த்தம் போடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு முயற்சி பண்ணி இயல்பா போற அதாவது இந்திரிய விஷயங்கள்ல போகிறதுங்கிறது சுவாவம் இயல்பு இப்ப நதியில தண்ணி போறது தண்ணி போற பாதையிலேயே நீச்சல் அடிக்கிறது ரொம்ப சுலபம் எதிர்த்து நீச்சல் அடிக்கிறது தான் கஷ்டம் சங்கராஜர் இந்த உதாரணமே சொல்லியிருக்கார் ஏதாவது நதியில் எப்படி ஒருத்தன் எதிர்நீச்சல் போடுறானோ அப்படி சுவாவமாக போகிற இந்திரிய விஷயங்களில் போகாம உள்ள நோக்கி போகிறான் இது எதிர்நீச்சலை போன்றது தான் அது எதிர்த்து போகிறான் எப்போ பார்த்தாலும் இது வெளியில் கீழ்க்கிறது ஆனால் இவன் உள்ள நோக்கி போகிறான் அமிர்தத்துவங்கிறதுக்கு சங்கராஜா யாண்டும் நித்தியமாக இருப்பது நித்திய ஸ்வபாவத்தாம் இச்சன் தன்னுடைய நிலையான தன்மையை உணர்வதற்காகங்கிற ரொம்ப அழகான பதம் தன்னுடைய தன்னுடையங்கிற வார்த்தை பண்ற தன்னுடைய நிலையான தன்மையை உணர்வதற்காக ஆத்மாவை காண்கிறான் அப்போ மற்றதெல்லாம் அனித்தியம் தானே புத்தி அனித்தியம் மனசு அனித்தியம் இந்திரியங்கள் அனித்தியம் இந்திரிய விஷயங்கள் அனித்தியம் இவை அனை அனைத்தையும் அகம் நித்திய நிர்வீக்கார ஸ்வரூப்பகா அது வந்து அனித்ய சவிகாரஸ்வரூப்பகா ிய விஷயங்களும் இந்திரியங்களும் அதை சிந்திக்கின்ற மனமும் அதை பற்றி அறிகின்ற அறிவும் அனித்தியமானது அனித்யமானது மாறுவது மாறுவதால்தானே அனித்யம் அனித்ய சவிகார ஸ்வரூபா இது நித்திய நிர்வீக்கார ஸ்வரூபா ஆக இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் இந்த மந்திர விளக்கம் சொல்ல அவர் அஹ ஸ்வயம்பூகூ வெளியவே ரம்னையில் மறக்க கூடாது ஆத்மா பராம்பசத்தின்னு போனோம் ஆத்மாவானது வெளியவே பார்த்து கொண்டிருக்கிறது இந்திரிய விஷயங்களையே அனுபவித்து கொண்டிருக்கிறது ஆத்மாவை அறிந்து கொள்ள முற்படுவதில்லை யாரோ ஒரு புத்திசாலி என்ன பண்ணுகிறான் என்றால் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி சாதன சதுஷ்டய சம்பனாக தன்னுடைய நிலையான தன்மையை உணர்வதற்காக ஆத்மாவை அறிந்து கொள்கிறான் தன்னை அறிந்து கொள்கிறான் பிராக்கெட்டில் போடணும் தன்னை எங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபமாக தூய உணர்வாக உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னு போட்டால் தான் பூர்த்தி ஆகும் இல்லாட்டி அதில் நிறைய சிக்கல்லாம் வரும் அது ஜீவனாக ஜீவன் அனந்தமாக ஜீவன் அணுவாக ஜீவன் விபுவாக ஜீவன் பரிணாமியாக இந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகின்றிருக்கும் அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ம் சனா சகன்கு சீரியவை தேஜஸ்வினாவ விவித்விஷாவை ஓம்ஷாந்தி அய்யுள்ளே நிறு அனந்தமாண்ட மெய்யுக்கெழிவந்தே பௌற்றி உய்யவே முல்வம் உதவிக்கோர் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி